الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد قال تبارك الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ايا ينصركم الله فلا غالب لكم الا هو و اي يحذلكم فمن ذا الذي ينصركم من بعده وقال ايضا ومن يترك على الله فهو حسبه ان الله بالغ امره قد جعل الله لكل شيء قدرا وقال ايضا يا ايها الذين امنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون صدق الله العظيم وقال النبينا محمد صلى الله عليه وسلم المؤمن القوي خير واحب الى الله من المؤمن الضعيف وفي كل خير او كما قال صلى الله عليه وسلم எடுத்து உலகத்தில் அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாங்கள் தபிங்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ஜிவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் இருக்கும் அல்லாவின் நல்லே இஸ்லாமிய சகோதரர்களே எவைகளை வாழ்க்கையில் எடுத்து அடுக்குமாறு கட்டளைகளை மதித்து ஏன் நடக்குமாறும் செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியா தடைகளை ஹரம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தப்புவாவின் மூலம் உங்களையும் அடியும் வசி செய்து கொள்கிறேன் இத்தை சுமாக்கும் கண்ணியமான அவ்வாறு நல்லடியார்களே முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துடைய வரலாறுகளை நாம் ஆராய்வு ஆய்வு பார்க்கின்ற பொழுது அந்த காலம் தொற்று இந்த காலம் வரை முஸ்லிம்களுக்கு என்று எதிரிகளை விரோதிகளை பகைவர்களை அல்லா தொடர்ச்சியாக வைத்து வந்த வரலாற்றை நாம் யாரும் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது முகமது அலுவலாம் அவர்கள் மூன்று விதமான எதவிகளோடு முகம் கொடுத்தார்கள் ஒன்று முஷ்ரிகங்கள் இன்னொரு சாரார் யூதர்கள் இந்த இருவரை விடவும் மிக பயங்கரமான ஒரு சாரார் முனாபிகங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ரவி அவர்கள் மெஹராபில் அவர்கள் முன்சபின் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நபியவர்களுக்கு தன்னுடைய வாய்க்குள் இருக்கின்ற எல்லா பட்களையும் காட்டியவர்கள் நடித்து நடித்து வாழ்ந்த முனாஃபிக்கல் நாலாவது ஒரு கூட்டம் என்றால் அவர்கள் நசாராக்கள் அவர்கள் அந்த அளவு யூதர்கள் முஷரிக்கீங்கள் முனாஃபிக்கல் போன்று எதிரிகளாக நடக்கவில்லை என்றாலும் அவர்கள் இக்குரான் சொல்கிறது அவர்கள் உங்களுடைய நல்ல உறவு பாராட்டுவார்கள் கண்ணி மாணவர்களை நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன் சோதனைகள் இல்லாமல் சிரமங்கள் இல்லாமல் பாதகமான நிலைமைகள் இல்லாமல் மனிதராக இருந்து கொண்டு வாழ முடியாது மடக்காக இருக்க வேண்டும் அதிலும் முஸ்லிமாக மோவினாக இருந்து கொண்டு வாழ முடியாது விடயம் என்ன சோதனைகளை பற்றி நான் இங்கு அழைச்ச தேவை தொடர்ந்து அலசப்பட்டிருக்கிறது கந்தியமான ஏனா சோதனைகளை ஏற்படுத்துகிறான் பல தலைப்புகளிலே பல கிரகங்களிலே கேட்டிருக்கிறோம் நம்மை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அதில் எத்தனை வீதத்தை செயல்படுத்தினோம் கந்தியமானவர்களே சோதனைகள் வரும் நாம் வெளியாகுவதல்ல அமல்களை குறைப்பதல்ல அமல்களை இன்னும் இன்னும் பணமடங்கு பெய்து கொள்வது அமல்களை விடுவதல்ல அமல்களை விடுவதல்ல இருக்கின்ற அமலுக்கும் குழி வெட்டுவதல்ல சுதூது செய்கின்ற பொழுது நபியவர்களின் ஒட்டக குழல் போடப்பட்டது நபியவர்கள் அன்று முதல் சுஜூதையும் தொழுகையும் விட்டார்களா இல்லை நேரமும் கொள்கையுடைய நேரமும் கண்ணியமான முஸ்லிம்கள் இதில் பல குழுக்களை நாம் பார்த்தோம் இன்னும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் இன்னும் அவர்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய திட்டங்களும் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய நடைமுறைகளும் அவர்கள் உண்மையில் இஸ்லாத்தில் இருக்கிறார்களா இல்லையா என்றங்களில் நில வைக்கின்றன மூன்று கூட்டம் ஒன்று இந்த காலத்தில் இந்த சோதனை காலத்தில் இருந்தாமல் இன்னும் கூட்டிக்கை கூட்டம் இருந்த கதகாவை கூட்டிய கூட்டம் இருந்த குரான்சிலாவத்தை கூட்டிய கூட்டம் கூட்டிய கூட்டம் இஸ்லாத்துடைய வாழ்க்கையை இன்னும் தேடி தேடி பின்பற்றிய ஒரு கூட்டம் அவர்கள் வரவேற்கப்பட வேண்டியவர்கள் அதை நல்லாவும் திரும்புகிறான் இன்னும் கூட்டம் ஓரளவு பரவாயில்லை நானும் ஒரு முஸ்லீமே என்ற உணர்வு எடுத்த கூட்டம் மூன்றாவது அவர்களை நான் விவரிக்க முன்னர் அவர்களுக்கு துவா செய்கிறேன் அவர்களை மதம் மாறாமல் தான் பாதுகாப்பானார் மதம் மாறாமல் பாதுகாப்பானவர் மாணவர்களே நம்முடைய விட்டு கொடுக்காததற்கு பேருதான் இஸ்திகாமத் பெரும்பாலும் வந்து நோம்பு முடிந்து பெருநாள் முடிந்து வருகின்ற முதலாவது ஜும்மாவின் மாத்திரம் பேசி அந்த கிழமையோடு அந்த வாரத்தோடு விடுவதல்ல ஒவ்வொரு வினாடியும் இஸ்திகாமத் இந்த காலத்தில் நமக்கு தேவைப்படுகின்ற ஆயுதம் இஸ்திகாமத் வேறொண்டுமல்ல அந்த வார்த்தை உங்களுடைய வீடுகளை தொழும் இடங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள் எனவே மஸிதிலே இபாதத்துக்கு இடமில்லை என்பதால் வீட்டில் இபாதத்தில் இருப்பதல்ல வீட்டில் கண்ணியமானவர்களே அவர்களுடைய வரலாற்றிலே அல்லா சொல்கின்ற சொல்லக்கூடிய அல்லாவை ஏற்றுக்கொண்டாத்தை பின்பற்றக்கூடிய அந்த கூட்டத்துக்கு அநியாயம் செய்த அந்த கூட்டத்தாரை அல்லாவிடம் ஒப்படைத்தார்கள் சூற யூனியல் எண்பத்தி ரெண்டாம் வசனத்துக்கு பின்னால் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி நான்காம் வசனங்கள் வரைக்கும் இந்த விடயம் தெளிவுபடுத்தப்படுகின்றன துனியா அல்லாவிடம் துவா ஒப்படைத்தார்கள் அல்லாவிடம் ஒப்படைத்தார்கள் எத்தனை அத்தாச்சிகளை காட்டியும் அவர்கள் அசையவில்லை அவர்கள் பயப்படவில்லை அல்லாவிடம் ஒப்படைத்தார்கள் ஒப்படைம் முயற்சிப்பவர்கள் செய்கின்றவர்களுக்கு நாம் துவா செய்கிறோம் ஆனால் நாம் யாருக்கும் இயலாத விட எங்களை உண்மையான உள்ளத்தோடு உண்மையான மூமினாக எத்தையினோடு நம்பிக்கையோடு அல்லாவிட ஒப்படைத்தால் நிச்சயமாக அல்லா நம்மை கண் குளிர வைக்காமல் மௌசாக்க மாட்டார் கூட்டத்தாருக்கும் லக்ஸரி லைஃபை நல்ல ஆடம்பரமான அலங்காரமான தாம்பீகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நல்ல அவர்களுக்கு இருக்கிறார்கள் பவர் நான் வரலாறுதான் இதை வைத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள் உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நேரான நல்வழியை விட்டும் மக்களை வழி கடுப்பதற்கு சட்டங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு இஸ்லாத்துடைய அடையாளங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு முஸ்லீம்களுடைய இருப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு முஸ்லீம்களுடைய அவர்கள் பாதிக்கிறார்கள் அவருடைய பொருளாதாரத்தை அளித்துவிடும் என்றால் ஒரு முகம் கண்ணும் இல்லை வாயும் இல்லை மூகம் இல்லை முகம் எப்படி ஒரு புட்பால் மாதிரி முண்டம் என்றால் இன்ட்ரஸ்ட் இல்லாமல் ஆக்குவது அதனுடைய அவருடைய சொத்துக்கள் எப்படியே அடையாளம் இல்லாமல் எந்த டேலண்டை எந்த டிகிரியை எந்த பவரை எந்த நாலேஜை எந்த ஸ்கில்ஸை எந்த நுட்பத்தை வைத்து இஸ்லாத்துக்கும் நல்லடியார்களுக்கும் ஈமருக்கும் உன்னுடைய சட்ட திட்டங்களுக்கும் எதிராக திட்டங்களை கேட்டுகிறார்களோ ஆற்றலை இல்லாமல் அவர்களை அவர்களுடைய சிந்தனை சரியாக பயன்படுத்த முடியாமல் திட்டு தடுமாறவை சித்தத்தைப்படுத்த இறுக்கம் ஒன்றுமே ஓடாது உலகண்டம் என்று சொல்லி உன்னுடைய பார்க்க உலகண்டம் எல்லாமே உலகண்டம் ஒன்று இதற்கு பின்னர் அவர்கள் உன்னுடைய தண்டனை யாருடைய அல்ல உன்னுடைய கடுமையான தண்டனையை கண்டால் தான் ஓரளவு ஈமானின் பக்கம் திரும்புவார்கள் சரி துவா முடிந்து விட்டது மூசாலீஸ்வரன் தான் துவா செய்தார்கள் கால கத உஜிப தாவத்துமா பத்தீமா துவா ஓதியவர் ஒருவர் என்று அல்லா முன்னோக்கி சொல்வது இருவர் ஆரம்பிக்கிறதுமா உங்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக் கொள்ளப்படப்பட்டு விட்டது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நீங்கள் பயந்து ஒடுங்கி கோயி உங்களுடைய அமல்களை உங்களுடைய சுதந்திரங்களை உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் மற்றவர்களுக்காக தாரை பார்க்க வேண்டாம் நீங்கள் உறுதியாக தேவைட்டு மதிப்போம் நாட்டு சட்டத்தை கட்டுப்படுவோம் ஆனால் நம்முடைய தனிப்பட்ட இஸ்லாத்துடைய அடையாளங்களை இல்லாமல் ஆக்க மாட்டோம் யாரும் கோவிக்க வேண்டாம் உண்மையை உள்ளபடி நாகரிகமாக அழகாக சொல்கின்ற இடம் மன சட்டத்துக்கு இருக்கு இஸ்லாத்துடைய உன்னதமான அடையாளங்களை இந்த சோதனை காலத்தில் இல்லாமல் ஆக்கினோம் சோதனை வந்தவுடன் யாரும் நீங்கள் கோபித்தாலும் நான் சொல்லாமல் இருக்க முடியாது சொல்ல வேண்டும் முறைப்படி சொல்வே எத்தனை பேர் இதுவரைக்கும் அணிந்த அழகான நீ இந்த ஒழுக்க ஒழுக்கமான இந்த சுண்ணத்தான ஆடை ஆகிய இவ்வவை கடத்தினோம் நிறைய மேலான சுண்ணத்தான இமாங்களுடைய முடிவும் அதை நாம் அளவுக்கு அதிகமாக குறிப்பிடப்பட்ட அளவுடைய குறைத்து வெட்டுவது கூடாது வளர்க்க வேண்டியாக போட்டு சென்ற அடையாளம் கலதினோம் ஆணையை மாட்டினோம் அடையாள சுண்ணத்துக்களை விட்டோம் என்னமானவர்களே எதை எதை விட போகிறோம் அல்லாவுக்குதான் தெரியும் இதுவல்லாமல் இந்த நிலைமையில் இன்னும் இன்னும் இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றுவது இதை எதிர்பார்க்கிறான் மூசா இஸ்லாத்துக்கும் நீங்கள் உறுதியான நேரான யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்காத நாட்டு சட்டத்தை மதித்து நாட்டு சட்டத்திலே அவசர கால சட்டத்திலே விடுபட வேண்டிய விட்டோம் அது நாட்டுக்கட்டத்தை மதிக்கிறோம் முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டாம் இந்த மார்க்கத்தில் அரை குறைகளை ஒரு கூட்டம் பின்பற்றியதுதான் இந்த முஸ்லிமத்துக்கே காரணம் எல்லாம் வேட்டை காதல் புராணத்தில் சொன்ன இமாம்கள்தைகள் சொன்ன விளக்கம் பிழை அவர்களை பின்பற்றுவது பிதாட் அவர்களை மதிப்பது பிதாட் ஆனால் என்னை பின்பற்றுவது வாஜி இப்படி சிலர் முளைத்ததுதான் நமது நாட்டில் முஸ்லிம் பத்துக்கு காரணம் சரியானுக்கு அந்த ஹதீசுக்கு பல்லாயிரக்கணக்கான மயுதோறும் நடந்த பிரயாணம் செய்து நேரடியாக படைத்த இம்மாங்களுடைய விளக்கத்தை விட இன்டர்நெட்டிலே ஒரு கூகுளிலே நான் படித்து சொல்கின்ற விளக்கம் சரியானது என்ற முட்டாள்கள் உருவாகியதுதான் முசீபத்தில் நீச்சல் அளிக்கிறோம் திருந்துவோம் இதற்கு பின்னராகும் அல்ல என்ன சொல்கிறார் என்னுடைய கருத்துக்கொள்ளவில் குரான் ஆய் ாமத்தாக இருங்கள் உங்களுடைய இஸ்லாத்தை யாருக்கு விட்டு கொடுக்க வேண்டாம் எந்த இடத்தில் நீங்கள் முஸ்லீம் என்ற அடையாளத்தை விட்டுக் கொடுத்து பணிந்து அரை குறை அறிஞர்கள் என்ற அறிஞர்கள் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்ற கனவு காணுகின்ற முட்டாள்கள் வடாகி சபீரலே சில வேலை சிலருடைய கருத்தை பார்க்கின்ற பொழுதும் நிதானமாக விளையாடுகள் நாட்டுக்களை போடுகின்ற பொழுதுல இருக்கலாம் குரானாயிருக்கும் அதே தலைப்பில் ஹதீஸ் இருக்கும் அதே தலைப்பில் முன்னைய சகாபாக்களுடைய கருத்துக்கள் இருக்கும் அதே தலைப்பில் மேதைகளுடைய இமாம்களுடைய கருத்துக்கள் இருக்கும் நான்கு தரக்கூடிய கருத்தை விட்டு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவருடைய அல்லது நவீன காலத்தில் வாழ்ந்து மரணித்தான் இருந்தும் இவர்களுடைய கருத்தை முதன்மைப்படுத்தி பேசுகின்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது என்றார் அல்லாவுடைய கருத்தையும் விட தன்னுடைய கருத்தை மேல நினைப்பவர்களால் தான் இந்து நமக்கு நான் சொல்ல வந்த விடயம் தலைப்பு தான் இருக்கிறேன் வழியை பின்பற்ற வேண்டாம் அவர்களுடைய கருத்துக்களை பலோ பண்ண வேண்டாம் அவர்களை உங்களுடைய ரோல் மாடலாக எடுக்க வேண்டாம் எடுத்தால் உங்களுடைய காப்பத்து சரி கண்ணியமான அடுத்த விரயம் அந்த காலம் தொட்ட இந்த காலம் வகை குறுகிய நேரம் நான் முடிக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய மோமிகளுடைய நடைமுறை நேரடியாக எல்லா விடயங்களையும் அம்மாவிடம் ஒப்படைத்தது எந்த அளவு நடந்து போகிறீர்கள் பாதையில் செருப்பு பெல்ட் வட்டி தீகிறதா கிழிகிறதா அதே பாதையிலே பத்து மீட்டருக்கு எங்கால் செருப்பு தைப்பவன் இருக்கலாம் அவன் தைத்து தருவதற்கு ஐம்பது நூறு ரூபாய் எடுக்கலாம் பணம் இருக்கிறது பக்கெட்டிலும் பணம் இருக்கிறது ஏன்னா பணம் இருக்கிறது நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படி இருந்தாலும் அல்லாவை நம்புவதை சொல்கிறேன் அல்லாவிடம் பேருங்களுக்கு சொல்லி தந்தைக்கலாம் அல்லாவிடம் எதை இவை எண்ணெய் மாணவர்களே உண்மையான உள்ளத்தோடு கவலையோடு நம்பிக்கையோடு அல்லாவிடம் முன்வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அவர்கள் இப்படி சேர்கிறார்கள் இவர்கள் இப்படி சேர்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக சேர்கிறார்கள் இவர்கள் இஸ்லாமு இல்லாமலாக சேர்கிறார்கள் கண்ணியமானவர்களே முன்னே கால வரலாறு தெரியும் தெரியும் காரூனை தெரியும் தெரியும் அபுஜகலை தெரியும் உமையாவை தெரியும் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு எதிராக முன் வந்தார்கள் என்ன முடிவு வந்தது நமக்கு தெரியும் அதை இங்கு நான் சொல்ல தேவையில்லை இப்படி நமக்கு தேவை அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவின் பக்கம் விடயங்களையும் முன்வைத்து ஒன்று சோதனைகள் வருவது இஸ்லாத்துல இருந்து அவுட் ஆகுவதற்கல்ல இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாத்துல இன்னும் உறுதியாகுவதற்கு இன்னும் ஒன்று சொன்னேன் சோதனைகள் வருகின்ற பொழுது இஃபிக்காமல் மிகவும் சோதிக்கப்பட்ட கூட்டத்துக்கு எல்லாம் கொடுத்த ஒரு அமல் இஷ்டிக்காமல் உறுதிப்பாடு நிலையான போக்கு இருக்க வேண்டும் மூன்றாவது அரை குறைகளை பின்பற்றக்கூடாது நான்காவது இந்த காலகட்டத்தில் இந்த நிலவரத்தில் நம்முடைய துவா நம்முடைய கெஞ்சிதல் நம்முடைய சதக்கா நம்முடைய நோண்டு நம்முடைய அல்லாவின் பக்கம் உள்ள என்ன நம்பிக்கை கூட வேண்டும் யார் உன்னதமானவன் அல்லாஹ் திட்டம் தீட்டினால் அல்லா ஒரு முடிவை எடுத்தால் அல்லாடைய சாதிக்க நினைத்தால் முன்னால் முழுக்க முழுக்க நல்ல கண் விளங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் செல்கின்ற ஒரு நல்லடியாரை அவர்கள் கண் சிறந்திருந்தும் சிசிடிவி கேமரா ரவி வெளியாகி போகின்ற பொழுது யாஸ்கினுடைய சில ஆய்வு ஓவினார்கள் ஒன்றுமில்லை மதுரம் இல்லை கேட்டனும் அல்லாவுக்கு மாத்தரம் தான் தெரியும் அல்லாவுடைய அந்த படை அல்லாவுக்கு மாத்தரம்தான் தெரியும் கண்ணியமானவர்களே நாம் செய்ய வேண்டியது துவா நாம் செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டிய அல்லாவிடத்திலே நம்பிக்கை முழுமையாக பொறுப்பு சில ஆயிரத்தி உதவிகள் பொறுமையாக இருங்கள் உறுதியாக இருங்கள் நிலையாக இருங்கள் விலகிடப்பட வேண்டாம் வெற்றிக்கு வழியாக அமையும் தப்புவா அல்லாஹ் உதவி செய்த அடக்க யாரும் கிடையாது அல்லா கைவிட்டாலும் உங்களுக்கு யார் தான் உதவி செய்வார் என்று வந்தா கேட்கிறான் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தார் அல்லாவிற்கு போதுமானவன் இதுவரை நான் உதவின குரான கருத்துக்கள் சொன்னேன் அது கவி சக்தி தைரியமுள்ள பலமான மூவின் கை பிறந்தவர் அல்லாவுக்கு மிக விருப்பமானவர் யாரை விட பலகீனமான மூவிலை விட ால் தைரிய அல்லாவுக்கு ஓப்பானவர் அல்லாவுக்கு எதிரிகள் வந்துவிட்டார்கள் பார்க்க போகிறார்கள் என்றொரு செய்தி ஒரு பயந்த சகாபாக்களுக்குள்ளே காணப்பட்ட திடீர் என்று திடீர் தகவல் இப்பொழுது கண்ணியமானே மகன் ஒடுங்கி ஒதுங்கி பாதுகாப்பு போட்டு வீட்டுக்குள்ளும் அவர்கள் குதிரை அடித்தார்கள் வேகமாக போனார்கள் ஊருடைய எல்லைகளை பார்வையிட்டார்கள் எங்கெங்கெல்லாம் வருகின்ற வழிகள் எல்லைகள் இருக்கின்றனவோ எல்லா எல்லைகளையும் தனிமையில் சென்று பார்த்து என்ன செய்து எதிரிகள் நமக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இதை பார்ப்பதற்கு துணைக்கூடிய ஆள் இல்லாமல் ஒரு கணம் ஞாபகம் செய்ய வேண்டும் போய் பார்த்து வந்தார்கள் சொன்னார்கள் அப்படி ஒன்றும் இல்லை ஒரு தகவல் தவறானது அப்படி எந்த விதமான பதற்ற கிடையாது எந்த விதமான இல்லை நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று மக்களுக்கு அந்த தலைமைத்துவத்தை இறங்கி செயல்படுத்தியும் இந்த காலத்தில் தேவைப்படுகிறது இது செய்து விடுவார்களா அப்படி செய்து என்றால் சில துவாக்களாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு புறான் சொல்லுகிறது ஒரு கூட்டம் உங்களுக்காக சேருகிறார்கள் உங்களுக்காக வேண்டிய அனுப்பி அவர்களை கண்டு பயந்து கொள்ளுங்கள் கேட்டியாக இருங்கள் பயப்படுங்கள் என்று ஒரு மெசேஜ் வந்த பொழுது இன்னும் அவர்கள் கேட்க முன்னாலே என்ன உரிமையை எப்படி கொண்டு போய் கொடுக்கலாம் எந்த சிந்திக்காமல் மெசேஜ் வர வர வர வர வர ஈமான் கூடுதல் வேண்டும் ஒரு நான் சொல்கிறது ாமல்க்கீயம் அஹ்களுக்குவன் அவன் சிறந்த பாதுகாவலன் வகை அடிக்கடி ஓதிக் கொண்டே இருப்போம் எல்லா இடைக்கடலும் ஓதுவோம் கடையிலே ஓதுவோம் தொழிற்சாலையில் ஓதுவோம் அல்லா நமக்கு போதுமானவன் அவன் சிறந்த பாதுகாவலன் விடயங்களை பொறுப்பு சிறந்தவன் என்ன மாதிரி மாணிக்கி யாகி சோரபாத்யா அதை கொஞ்சம் மாட்டு துவா யத்தில் வந்த வார்த்தை துவாரதை இப்படி வருகிறது கண்டு பயன்தான் ஏதாவது அந்த தியாமத்தினாளுக்கு அதிபதியே உன்னையே வணங்குகிறோம் உன்னிட மேல்ததவி தேடுகிறோம் சிரமமான நெருக்கடியான நிலமை ஏற்பட்டால் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு என்னுடைய நான் வைக்க மாட்டேன் அல்லது அல்லாதான் என்னுடைய இணை கிடையாது என்னை இப்படியான துவாக்கரை இனி மேராளமான துவாக்களை கேட்டு நீங்கள் ஓத வேண்டும் முதல் உறுதியாக இருக்க வேண்டும் நிபாதத்திலும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உறுதிப்பாடு நம்பிக்கை பாதுகாப்பான் இப்படியான துவாக்களை ஓதுவது எத்தனையோ சிரமமான நேரங்களில் ஓத வேண்டிய ஹையோ மாறாமல் தைரியத்தை இன்னும் வளர்த்துக் கொள்வோம் ஈமானி பெருக்கிக் கொள்வோம் அல்லாவிடம் முழுவதையங்களையும் பொறுப்பு கொடுப்போம் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் சதித்திட்டம் தேசத்தினுடைய சதிகளை அல்லாஹ் முறியடிப்பதற்கு சக்தி உள்ளவன் என்ற சிந்தனையை மனதில் பதித்து நாம் எப்படி நடந்து கொண்டால் அல்லா நம்மை புரிஞ்சு கொள்வானோ அப்படி நடந்து கொள்வதற்கு தோட்டி செய்வானாக எங்களுடைய பாவங்களை மணித்தருளையாக புத்தாடுகளுடைய பாவங்களை மணித்தருவாயாக பெற்றோருடைய பாவங்களை மணித்தருவாயாக எங்களுடைய பிச்சைகளுடைய பாவங்களை மணி தருவாயாக பூரா முஸ்லீங்கள் மோமீங்கள் பாவங்களை மணித்தருளாயாக யானை ஈமானை தருவாயாக ஈமான் உறுதியை தருவாயாக இஸ்லாத்திலே உறுதியை தருவாயாக கோை தரங்கள் என்பது உள்ளங்கள் என்பது கலர்ச்சி தைரியத்தை போடுவாயாக உண்மையிலே உள்ளத்தில நிம்மதியை போடுவாயாக எந்த நெருக்கட நலமைகளையும் உன்னுடைய நம்பிக்கையோடு முகம் கொடுக்கும் தைரியத்தை தருவாயாக நிலைமைகளை சீராக்குவாயாக எமது நாட்டில் முஸ்லிங்களுக்கு சுதந்திரத்தை பண்படங்கும் பெருக்க மீட்டித் தருவாயாக அழகிய முறையில் நமது உரிமைகளை மீட்டித் தருவாயாக இருந்த நிம்மதியை விட அதிகமான நிம்மதியைத் தருவாயாக இருந்த பாதுகாப்பை விட நமது பாதுகாப்பை அதிகரிப்பாயாக உள் உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு ஒற்றுமை ஒரு நம்முடைய நாட்டை மாற்றுவாயாக யாரை இஸ்லாத்துக்கு எதிராக சலித்துகிறார்களோ யாவா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக அவர்களுக்கு நீந்தால் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டால் எவருக்கு கண்குளிர்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருக்குமோ யாவோ நீ எப்படி நடந்து கொள்வாயாக யார் யாரும் மிக எதிராக ஒன்று சேர்கிறார்களையால்வா அவருடைய திட்டங்களை நீ செயலாற்றி அவருடைய திட்டங்களை அவர்களுக்கே பாதகம் உன்னை தவிர எங்களுக்கு யாரும் உதவியாகவும் கிடையாது யாழ் தான் உன்னை தவிர வேறு யாரையும் நம்ம நம்ப முடியாது யாழ் தான் உன்னை தவிர வேறு யாரோட எங்களை பாடம் கொடுக்க முடியாது யாழ் தான் உன்னுடைய பொறுப்பு தருகிறோம் யாழ் தா நீ பார்த்துக்கொள் யாழ் தா எங்களையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய உயிர்களை நீ பாதுகாப்பாயாக எங்களுடைய மான மரியாதைகளை நீ பாதுகாப்பாயாக எங்களுடைய அடையாளங்களை நீ பாதுகாப்பாயாக உன்னுடைய மசிதிகளை மதுரத்தாக்களை உன்னுடைய குரானை நீ பாதுகாப்பாயாக உன்னுடைய மார்க்க சட்டங்களை நீ பாதுகாப்பாயாக யாரை உன்னுடைய சட்டத்திலே கை வைக்கிறார்கள் கை வைக்கிறார்கள் எப்படி நடந்து கொண்ட நிம்மதியாக பாதுகாப்பாக அமையமோ அப்படி நடந்து கொள்வாயாக எங்களுக்கு இஸ்லாமிய உறுதியை தருவாயாக வாழ்ந்து கடிமாவுடன் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக